வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை மனிதர்கள் வெளித்தோற்றத்தை பார்த்து நாம் யாரையும் எடை போட்டுவிட முடியாது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்பதற்கு முன்பு மிகப்பெரிய இன்னல்களை எல்லாம் அனுபவித்திருக்கிறார் அவர் அந்நாட்டிலேயே படாத அவமானங்கள் இல்லை ஏனென்றால் ீதியாக அவரை மிகவும் துன்புறுத்தினார்கள் எல்லா துன்பத்தையும் தாங்கிக் கொண்டுதான் அடுத்தடுத்த கட்டத்தை அடைந்தார் ஆனால் நிச்சயமாக தனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் அறிவையும் ஒருபொழுதும் கைவிட்டுவிடவில்லை ஆகையால் தான் அவரின் அறிவையும் ஆற்றலையும் பார்த்து எந்த நிறத்தினர் அவரை ஒதுக்கினார்களோ அதே நிறத்தினரால் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதே போல்தான் நம் ஒவ்வொருவரையுடைய செயல்பாடும் இருக்க வேண்டும் எதற்காகவும் நம்முடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள கூடாது அதே போல நாமும் பிறரை பார்க்கும் பொழுது அவர்களின் புற வைத்து பார்க்க கூடாது பொதுவாக மனிதர்களின் செயல்பாடுகளை மதிப்பீடாக வைத்துக் அதன் வழியாகவே மனிதர்களை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு மனிதர்களை நாம் அவர்களின் செயல்பாடு வழியாக காணும் பொழுது நிச்சயமாக உருவத் எப்படி இருந்தாலும் சரி நல்ல மனிதர்களை நாம் மதிக்க ஏன் நாம் நல்ல மனிதர்களை மட்டுமே மதிக்க வேண்டும் அப்படின்னா அவர்கள் உருவத் எப்படி வேண்டுமானாலும் இருப்பார்கள் அறிஞர் அண்ணா வெளிநாடுகளிலே பேச செல்லும் பொழுது எல்லோருக்கும் ஆச்சரியம் இவர் என்ன பேச போகிறார் என்று ஆனால் அவருடைய பேச்சை தான் உலகமே உற்று நோக்கியது உலகமே கேட்டது அதே சுவாமி விவேகானந்தர் இங்கிருந்து அமெரிக்க நாட்டிற்கு பேச செல்லும் பொழுது எல்லோரும் அவரை பார்த்த பார்வை வேறு மாதிரியாக இருந்தது ஆனால் அவரின் பேச்சு முடிவடை விழுது அவரை பார்த்தது வேறாக இருந்தது காரணம் என்ன அப்படின்னா அவர்களின் செயல்பாடு அடிப்படையில் அவர்களை நாம் மதிப்பீடு செய்வதில்லை உருவத் தோற்றத்தை வைத்துக் கொண்டு மட்டுமே நாம் மதிப்பீடு செய்கிறோம் உருவம் எப்படி இருந்தாலும் செயல்பாடுகளின் அடிப்படையில் மனிதர்கள் சிறந்து விளங்கக்கூடும் அப்படிங்கிறது தான் உண்மை இதை வள்ளுவர் சொல்லும் பொழுது தெளிவாக சொல்கிறார் எப்படி அம்பின் கோடு நேராக இருக்கும் ஆனால் அது கொடியது ஏனென்றால் அம்பு கொலை செய்யக்கூடியது ஆனால் யாழினுடைய கோடு வளைந்திருக்கும் ஆனால் அது மிகவும் இனியது அதை போல மனிதர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களின் செயல்பாடு அடிப்படையிலே மதிப்பீடு செய்தால் உருவத்தோற்றத்தையும் தாண்டி நல்ல மனிதர்களை நம்மால் கண்டுகொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது ஆகையால் எத்தகைய மனிதர்களும் இத்தகைய நல்ல எண்ணங்கள் இருக்கலாம் இத்தகைய நல்ல புறத்தோற்றம் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் தீய எண்ணங்களும் இருக்கலாம் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறுத்துப்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடா எண் இருநூத்தி எழுபத்தி ஒன்பது செவ்விது ஆங்கன்ன வினைப்படு பலரால் குழல் மீண்டும் குரல் கனைக்குடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கன்ன வினைபெடு பலரால் குழல் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி